நற்றினை நேயர்களுக்கு வணக்கம் தினம் ஒரு துளிக்காக உங்கள் அலைமையிலு டயபெட்டிக் கேங்க்ரீன் அதாவது சர்க்கரை நோயால் ஏற்பட்ட புண்ணாக இருந்தாலும் சரி லெப்ரசி தொழுநோய் புண்ணாக இருந்தாலும் சரி நாற்பட்ட சீர்பிடித்த புண்ணாக இருந்தாலும் சரி அதை எளிதில் குணமாக்க வேப்பிலை மற்றும் புளிய நிலை சமளவு எடுத்து தண்ணீர் விட்டு கொதிக்க வைத்து தீநீராக்கி அதை ஆற வைத்து அந்த தண்ணீரை கொண்டு இந்த புண்ணை கழுவி வந்தால் வெகு விரைவில் இந்த புண்கள் ஆறிவிடும் ட்ரை பண்ணி பாருங்க ஒரே உங்களை சந்திப்போம்